நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி உலக இருதய தினம் அதாவது வேர்ல்டு ஹார்ட் டே நம்ம உடம்பில் இருக்கிற ஒரு முக்கியமான பாகம் அப்படின்னா அது இருதயம் இல்லையா அந்த இருதயத்தை நாம் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறோமோ அதே போல நம்ம இருதயத்தையும் நாம பாதுகாக்கணும் இருதயம் அதோட முக்கியத்துவத்தையும் அதை நாம இயங்க வைக்க தேவையான வழிமுறைகளையும் எடுத்து சொல்ல உலக அளவுல அனுசரிக்கப்படுறதுதான் இந்த தினம் அனுசரிக்க ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் இரண்டாயிரமாம் ஆண்டு ஐரப்பா கண்டத்துல இருக்கிற செக்கோ சுலாக்கியா அப்படிங்கிற நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் வருஷம் நடந்த ஒரு இருதயம் சம்பந்தமான மாநாட்டில் மக்களுக்கு இருதயம் பத்தின விழிப்புணர்வு தேவைங்கிறத பல நாடுகளோட டாக்டர்ஸ் குறிப்பாக கார்டியாலஜி டாக்டர்ஸ் முன்னெடுத்து சொன்னாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நடந்த மெக்சிகோ மாநாட்டிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் பாரிஸ்ல நடந்த உலக மருத்துவ காங்கிரஸ் மாநாட்டிலையும் வலியுறுத்தப்பட்டது பல நாடுகள் பல ரெப்ரசன்டேஷன்ஸ் இதுக்கெல்லாம் அப்புறம் இரண்டாயிரமாம் வருஷம் தான் உலக இருதய தினம் அனுசரிக்க ஆரம்பம் இந்த தினத்துல அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது டே அன்னைக்கு இருதயம் சம்பந்தமான பல விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஒவ்வொரு நாட்டோட மருத்துவ குழுக்களும் மேற்கொள்றாங்க இருதய அறிகுறிகள் என்னன்ன இருதய நோய் பொதுவா வர்றதுக்கான காரணங்கள் என்ன எதெல்லாம் அதாவது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருதய நோய் ஆபத்தை அதிகரிக்கும் இருதய நோய் வந்தா அதை தடுக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன இருக்கு இருதய நோய் கண்டுபிடிக்கக்கூடிய வழிமுறைகள் இருதய நோய் மருத்துவர்கள் இருதய சிறப்பு மருத்துவர்கள் அதாவது ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரியான பல தகவல்களை பொது மக்களுக்கு கொண்டு போற ஒரு இருதயம் சம்பந்தமான விழிப்புணர்வு ப்ரோக்ராம் தான் உலக இருதய தினம் அப்படிங்கிற வேர்ல்ட் ஹார்ட் டே இந்த தினத்தை சிறப்பிக்க உலக அஞ்சல் தலைகளும் மருத்துவ துறைக்கு அஞ்சல் தலை வெளியீடுகள் மூலமா உதவி செய்யறாங்க அதாவது ஹார்ட் ஹெல்த் அவசியம் அப்படிங்கறத பிரதிபலிக்கிற மாதிரி அமைஞ்ச ஒரு அஞ்சல் தலைய அமெரிக்க அஞ்சல் துறை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷம் வெளியிட்டாங்க அதே மாதிரி ஆரோக்கியமான இருதயத்துக்கு உடற்பயிற்சி அவசியம் அப்படிங்கிறத சிறப்பிச்சு ஒரு அஞ்சல் தலையை இந்திய அஞ்சல் துறை ஆயிரத்தி வெளியிட்டாங்க இந்த அஞ்சல் தலைகளை நாம மருத்துவம் அதாவது ஹெல்த் கேர் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் ஆப்பிள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் ஃப்ரூட்ஸ் அதாவது பழங்கள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் உடல் ஆரோக்கியம் அதாவது பாடி ஹெல்த் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்